அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு லித்துவேனியா சோவியத் யூனியனிலிருந்து தன்னிச்சையாக விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு ஜேனட் ரெனோ என்பவர் அமெரிக்காவின் முதலாவது அட்டார்னி ஜெனரலாக பொறுப்பேற்றுக் கொண்ட பெண்மணி என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இன்போசிஸ் நிறுவனம் அமெரிக்காவின் நாஸ்டாக் பங்குச்சந்தையில் இடம்பெற்ற முதலாவது இந்திய நிறுவனம் என்ற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 அமெரிக்க விண்வெளி வீரர்கள் அண்டவெளியில் நீண்ட கால அளவாக எட்டு மணி நிமிடங்கள் மிதந்து சாதனை படைத்தனர் இவர்கள் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று டிஸ்கவரி எனும் அமெரிக்க விண்வெளி ஓடத்தில் கென்னரி விண்வெளி மையத்தில் கிளம்பி பன்னாட்டு விண் நிலையத்தில் குடியேறியவர்கள் இவ்விருவரையும் சேர்த்து அந்த பயணத்தில் மொத்தம் பத்து பேர் இடம்பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சித் பவானந்தர் ராமகிருஷ்ண குருகுல மரபைச் சேர்ந்த துறவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு என்ஜி ராமசாமி இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சக்தி கிருஷ்ணசாமி தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அப்துல் ரசாக் ஹுசைன் மலேசியாவின் இரண்டாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு அஜந்த மெண்டிஸ் இலங்கை கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அலெக்சாண்டர் பிளம்மிங் ஸ்காட்டிஷ் உயிரியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வே ஆ சுந்தரம் இந்திய விடுதலை இயக்க செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆர் அனந்த கிருஷ்ண சர்மா கர்நாடக இசைக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு திக்குரிசி சுகுமாரன் நாயர் மலையாள இயக்குனர் மற்றும் நடிகர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ரொடால்ப் ஹெல் ஜெர்மன் கண்டுபிடிப்பாளர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஓமக்குறிச்சி ஓமகுச்சி நரசிமன் தமிழ் திரைப்பட நடிகர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு த ஆனந்தமயில் ஈழத்து எழுத்தாளர்